திருச்சபையில் ஒருமனபாட்டை பாட்டை வெகுவாய் வாஞ்சிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு வேற்றுமையில் ஒற்றுமை Unity in Diversity வாசிக்க வேண்டிய வேத பகுதி பிலிப்பியர் இரண்டாம் தியாயம் முதல் பதிமூன்று வசனங்கள் கிறிஸ்துவுக்கள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள் அவனவன் தனக்கானவை பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார் அவர் மனித ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் பிடிக்கும் நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமபிமாய் இருக்கும் பொழுது மட்டுமல்ல நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் இன்றைய மனப்பாட வசனம் பிலிப்பியர் இரண்டாம் அத்தியாயம் பதினான்காம் வசனம் முணு முணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள் டூ ஆல் திங்ஸ் வித் அவுட் மேமரிங் அண்ட் டிஸ்பியூட்டிங் கிறிஸ்தவ விஸ்வாசிகளாகிய நமக்குள் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கடவுளுடைய பெயர் புகலுக்காக ஒருமனமாய் இருக்க வேண்டும் என்பதின் முக்கியத்துவத்தை நாம் தியானித்து வருகிறோம் ும் நாம் அதை தொடருவோம் ஒரு மனத்தை சிறிய குழுக்களிலே அப்பியாசிக்க துவங்குங்கள் எக்ஸசைஸ் யூனிடி குரூப் இறை அரசில் எதுவுமே சிறியதாய்த்தான் தோன்றும் சிறியதாய்த்தான் அது தூங்கும். இறை அரசு கடுகு விதைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது இப்பொழுது அவர் சிறு மந்தை மூன்று பேர் கூடுகிறார்கள் என்று இயேசு தம்முடைய சீடருக்கு அதன் முக்கியத்துவத்தை குறிப்பிட்டார் அவரது மூன்றரை ஆண்டு ஒளியத்திற்கு பிறகு ஏறத்தாழ நூற்றி இருபது சீடர் இருந்தனர் அவர்கள் ஒருமனப்பட்டு வாழ்ந்தார்கள் எனவேதான் பெந்தை கோஸ்தைக்கு முன்னால் அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடியிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் அதே எண்ணிக்கை மூவாயிரம் ஆன போது அதே ஒருமனப்பாட்டை அவர்களால் காத்துக்கொள்ள முடிந்தது இன்னும் பெருகி அது ஐயாயிரத்தை எட்டிய போதும் அவருடைய ஒருமனம் கொலையாமல் இருந்தது இம்மாதம் பதினோராம் தேதி உலக மக்கள் தொகை தினம் வேர்ல்டு பாப்புலேஷன் டே சிறு சிறு குழுக்களின் தன்மையே பெரிய கூட்டத்தில் வெளிப்படும் ஒருமனத்தை அப்பியாசிக்க வீட்டு ஜபக்குழுக்கள் ஏற்ற தளமாகும் புதியற்பாட்டு துவக்க காலத்தில் அவர்கள் வீட்டு கூடுகைகள் நடத்தினார்கள் இன்னும் ஒரே காலனியில் அல்லது ஒரே ஒரு சில அடுத்தடுத்த தெருக்களில் வாழும் பல்வேறு சபைகளின் விசுவாசிகள் வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ ஜெபிக்கவும் ஒருவருக்கொருவர் காரியங்களை பகிர்ந்து கொள்ளவும் கூடி வரலாமே இவ்வித கூடுகைகள் கிறிஸ்தவ ஒருமனப்பாட்டை வலுப்படுத்துவதோடு சுற்றியுள்ள கிறிஸ்தவர் அல்லாதவரிடையே ஒரு பெரிய பாதிப்பையும் உண்டாக்கும் ஆயிரம் உறுப்பினர் கொண்ட ஒரு சபை சாதிக்க முடியாததை ஆங்காங்கே உள்ள சிறு சிறு இல்ல தொழுகை குழுக்கள் மிக இலகுவாக செய்துவிடும் அடுத்து நாம் என்ன வாசிக்கிறோம் யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று அது எப்படி ஆயிற்று ஆங்காங்கே வீடுகள் தோறும் அப்போம்பிட்டு தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள் சுற்றியிருந்தவர்களுக்கு ஒரு பெரிய பயம் உண்டாயிற்று இதே காரியம் இன்றும் நடக்க முடியும் எனவே ஒருமணப்பாடு என்று சொன்ன உடனே பெரிய அளவில் துவங்காமல் சிறு சிறு குழுக்களிலே அவைகளை அபியாசிக்க துவங்குங்கள் அடுத்து எட்டாவதாக நிறுவன அடிப்படையில் அல்ல ஆன்மீகம் நாம் நாட வேண்டும் நாம் ஒருமனப்பாடு என்று சொன்னவுடனே விட் நாட் திங்க் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் யூனிட்டி பட் ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்தவர்களிடையே ஐக்கியம் என்றால் எல்லா சபைகளையும் எல்லா சபை பிரிவுகளையும் ஒரே குறைக்கடியில் கொண்டு வருவது அல்ல நாம் ஐக்கிய சங்கத்தை பற்றி அல்ல நாம் பேசுவது யூனியனை பற்றி பேசவில்லை நாம் பேசுவது ஐக்கியத்தை பற்றி அதாவது யூனிட்டியை பற்றி நாம் பேசுகிறோம் சபை என்பது ஒரு கிளப் அல்ல அது உயிருள்ளோருடைய உடல் உயிர் நிறைந்தவர்களுடைய ஒரு உடல் கிறிஸ்தவர்கள் மற்றும் சபைகளுக்கு பிணைப்பு அடிப்படையில் தான் உருவாக வேண்டும் இல்லையேல் ஈசாக்கு இஸ்மவேல் கதையாகிவிடும் ஈசாக்கு இஸ்மவேல் ஒரு நாளும் ஒரே வீட்டில் குடியிருக்கவே முடியாது மாட்டையும் கழுதையையும் சேர்த்து குழுவதற்கு இறை சட்டம் ஒருபோதும் இடம் தராது பாவத்திற்கு செத்திருப்பவர்களும் பாவத்தில் செத்திருப்பவர்களும் ஒரு நாளும் ஐக்கியம் கொள்ள முடியாது ஒரு மனம் என்பது அதாவது ஒன்று சென்ற உடனே அது ஒன்றுபோல் இருத்தல் என்று பொருள் அல்ல இட் இஸ் நாட் சேம்னஸ் அதே ஐக்கியம் என்றவுடன் யூனிட்டி என்றவுடன் ஒரே இருத்தல் யூனிஃபார்மிட்டி என்று நாம் நினைத்து விடக்கூடாது பல்வகையில் இறைவனின் படைப்பின் அழகே இருக்கிறது GOD'S beauty is seen in diversity. அப்படியே புதுப்படைப்புகளாகிய நம்முடைய சபைகளிலும் பல வகைகள் இருக்க வேண்டும் நமது ஆராதனை ஒழுங்குகள் நிர்வாக முறைகள் இப்படி ஊழிய வகைகள் தான் எத்தனை எத்தனை இதுதான் நமது பலம் வேற்றுமையில் ஒற்றுமை யூனிட்டி இன் டைவர்சிட்டி முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் எல்லாவற்றையும் செய்யுங்கள் டு ஆல் திங்ஸ் வித் அவுட் மாமரிங் அண்ட் டிஸ்பியூட்டிங் ஜபிப்போம் நல்ல ஆண்டு இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் நாங்கள் எவ்வித வேறுபாடுகள் உள்ளவர்களாக இருந்தாலும் ஒருமனமாக இருக்க முடியும் என்பதற்கு ஆதிச்சபை எங்கள் முன்னால் ஒரு சவாலாகவும் சான்றாகவும் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் நூற்றி இருபது மூவாயிரம் ஆனால் என்ன மூவாயிரம் ஐயாயிரம் ஆனால் என்ன வீழ்கள்தோறும் அவர்கள் அப்பம்பெட்டு உம்மை ஆராதித்து கொண்டு சுற்றியுள்ள அல்லாத சமுதாயத்தை அவ்வளவாய் பாதித்தார்களே கர்த்தாவே எங்கள் காலங்களில் எங்கள் நாட்டில் எங்கள் சுற்றுப்புறங்களில் தேவிரீர் இதை நீர் திரும்ப செய்ய மாட்டீரா என்று உமை நோக்கி நாங்கள் கதறுகிறோம் ஒருமனப்பாட்டை தாரும் ஒருமனப்பாட்டின் காரணராகி ஆவியானவரை அன்பின் நிறைவோடு எங்கள் ஒவ்வொருவருடைய தனி உள்ளங்களிலும் மொத்தமாக எங்களுடைய சபை வாழ்விலும் கர்த்தாவே நீர் ஊற்றி தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இந்த வார்த்தைகளின்படியே நடக்க முது குருவை தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் பிதாவே ஆமே